இந்த பதியங்களில எத்தனை பதியில் இவரும் பாடியிருக்கிறார் அது எங்க எங்க துறையில் தோத்துட்டோம் இப்போ இந்த மாதிரி ஓதாமூர்த்திகள் தான் கேட்கணும் ஐயா இதுல அந்த அந்த எடுத்தாண்ட பாடல்களில் எந்த பண்ணும் அந்த பண்ணு அமைவிலேயே தன்னுடைய இந்த பெரியவரான பாடலையும் அமைச்சிருக்கிறது அது மாதிரி எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்பதே அதுக்குரிய தகுதி உங்களுக்காக ஒரு பண்ணுக்கு ஒரு கட்டிலே ரெண்டு குடங்களும் இந்த பெண் முதல் கட்டலையா இருக்கியா இன்னொரு பாடல் இரண்டாவது கட்டலையா இருக்கியா இதெல்லாம் ஞானது மந்த பெருமான் வீடு பேர் அடைகின்ற நாள் இருக்க என்னைக்கு ஒரு பாட்டு இருக்கு சித்திரை சதயமப்பர் சிறந்த வைகாட்சி மூலம் அர்த்தரை பணிசம்பந்தர் ஆனிமாமகத்திலிருந்து முத்தமிழ் வாத ஊரர் முதியனல் லாடிதண்ணின் சுத்தமாம் ஜோதினாலே சுந்தர கையில சேர்ந்த பெரியவங்க எல்லாம் நீங்க பத்தனமாறதா நெச்சு பண்ண முடியாதுன்னு பாட்டா பாடி வச்சிருக்காங்க அதையும் படிக்கணவர்கள் ஒரேவன் தான் ஒரேவன் தான் அப்போ சிறந்த வைகாசி மூலம் அத்தரை பணிசம்பந்தார் வைகாசி மூல நாளிலே ஞானசம்பந்த பெருமான் வீடு பேரடைந்தார் ஆனால் இந்த நட்சத்திரத்தை சேக்கிலார் சொல்லல ஏதோ வழிவடியா சொல்லப்படுது ஆனால் இந்த நால்வர் பெருமைக்கு நால்வர் மணிவாக இருந்தால் அவர் பேசல்கிறார் மற்ற மூவரில் அடைந்த நட்சத்திரத்தை சேக்கிலாரே குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு அவர் அவர் யார் சித்திரை சதயத்தில் அவர் அப்பர் சுவாமிகள் வைகாசி மூலம் என்றும் நாளில் சுந்தர கையில சேர்த்தார் என்பதற்கு என்ன ஆதாரம் தெரியலாம் யாராவது எனவே அதுவும் ஆய்வுக்குரியது சொல்லிதிக்க வேண்டித்து சான்றிஞ்ச சான்றை வைகாசி மூலம் என்று கூறுகிறீர்கள் அரிய பராபரம் ஆடிச்சு சுந்தர விடுபடைந்தான் சொல்லுகிறீர்களே எதைக் கண்டு அடிய கொஞ்சம் ஏப்பாங்க தெரியல எனவே இந்த கல்லூர் பெருமணம் வேண்டா என்ற பதிவு என்ன பண்ணுவாங்க அச்சால்புரத்தில் போய் பாருங்க நாலரை மணிக்கு அப்படியே உள்ள திருமணி கொண்டு வருவாங்க இந்த நேரத்தில் உள்ள பெருமானுடைய பெருமாண்டத்தில் நல்ல அந்த கற்பூரங்கள் ஜோதியா வச்சிருப்பாங்க பெருமானை அப்படியே இருந்துடும் போது அந்த நேரத்தில் அது விடிய காலம் ஒரு நாலரை மணிக்கு அல்லது நாலு மணிக்கு இந்த பதியத்தை பாடி வரும்போது நமக்கே கடல தண்ணி வரும் அந்த பண்ணு என்ன பண்ணல இவங்கதான் படிக்கும் உணர்வு கருத்தலை இப்ப இடம் கலரும் நல்லா அருமையா படுத்தாம் மாதர் மடப்பிடியும் படிக்கிற மாதிரி வேற ஏன் அதெல்லாம் இது பெருமானி இந்த ஆன்மாவை ஏற்ப அந்த எண்ணத்தோடு படிக்கிறார் சொல்லுகிறார் அதனால உணர்வோடு படிக்கணும் அந்த மூர்த்திகள் வருவார் அவர் பாடிட்டே பின்னால போவார் ரொம்ப அருமையா இருக்கும் நீங்க அந்த பண்ணோட பாட தெரியல ஆனா சொல்லி காட்டுறேன் இது அந்தாடி புரிஞ்சல அதெல்லாம் அவங்கதான் தெரியும் கல்லூர் பெருமனும் கருமலம் பல்லூர் பெரும பாட்டு நியாய சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் நீ நம்ப யாரத்தால பாஸ் மார்க் வரு அந்த புத்தியங்களை விட்டு போவாது பாஸ் மார்க் வராது மார்க் சிவ சிவன் இருக்கு அதுல அந்த இறக்க உணர்வாக எனக்கு எது பெருமானே இந்த மாதிரி மாம்பியை ஏறி அருந்ததி பார்த்து இந்த மனைவியை பிடிச்சி கை கோத்துக்கிட்டு பந்து இல்லீங்களா இந்த மாதிரி இருக்கிற சங்கடம் எல்லாம் எனக்கு எதுக்கு தெரிமா கல்லூர் அம்மி அந்த கல்லுங்கிறது இங்க அம்மி அமி விதித்து அருந்ததி பாக்கணும்னு ஒரு பழைய பந்ததி இருக்குல்ல அதனால அந்த அது கல்லுங்கிறது இங்க அம்மி கல்லூர் பெருமதம் வேண்டா வேண்டா கழுமளம்னு இருக்கான் வேண்டா கருமணம் சொல்லிய பாட்டின் கொள்ளுமே தான் கல்லூர் பெருமனும் வேண்டா கருமணும் கருமளத்தில் மட்டும் வேணான்னா மற்ற ஊர்ல வேணும் அப்பறம் அதனால வேண்டா அதை நான் இப்பதான் நான் விண்ணப்பித்துக் கொள்றேன் பெருமானே இல்லையே கழுமலம் நான் எங்க பாடச் செய்தாய் தோளுடைய சிறியன் தான் பாடச் செய் எங்க அப்பா கேட்க உங்க உடம்பா கேட்க யாரா உனக்கு பால் கொடுத்தது ஊர் மாமி கொடுத்த சாப்பிட சொன்னாங்களா எந்த மாமி கொடுத்த யாரும் இல்லப்பா காதுல தோடு போட்டுருந்தாப்பா அம்மா அப்புறம் பா காலமாட்ட ஏறி வந்தாங்கப்பா அப்புறம்ப்பா உடம்பெல்லாம் தென்னீர் அஞ்சிருந்தாங்கப்பா சிவசிவா அடுத்த ஒண்ண அவருப்பாவுன் உள்ளாவுக்கு தெரியாது இப்படி அறிமுகப்படுத்தின பாட்டுல இருந்து அதான் முதல் பாட்டு இதுவரைக்கும் அடியன் விண்ணப்பித்திருக்கிற பாட்டில் எந்த ஒரு பாடில்லாத அடியனுக்கு திருமணம் வேண்டும் கேட்டுக்கலாம் கல்லூர் கழுமலம் பல்லூர் பெருமனம் பாட்டுமை யா கீழே தொடக்கத்திலிருந்து இதுவரை பாடிய பாட்டுல அரிய எனக்கு திருமண வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளி அந்த பாடல்ல அரிய யாவது விண்ணப்பிக்கணும் சொல்லூர் பெருமனம் சூடலே தொண்டர் நல்லூர் பெருமணம் அந்த விண்ணப்போயிலுக்குள் வந்தவர் கையை பிடித்த அந்த கோலத்தோடு கூட ஆனா அந்த பெண்ணு என்ன தவம் செய்ததோ இவருக்கு மன கோலத்திலே ஒரு ரெண்டு மணி நேரமாவது இருந்திருக்கும் அது நம்ம பொறுத்தவரைக்கும் பாருங்க ஆசீர்வாதம் பண்றது ரெண்டு மணி நேரம் பண்ணிருக்கோம் இதுலாம் இருந்திருக்காரு பா இப்போ கைப்பிடிக்க இருந்திருக்கு கோவிலுக்குள்ள இருக்கு அவரோடுவே கைலாயம் அடைவன் புண்ணியும் பெற்றது கொடுத்து வச்சது அப்படி அருமையான அந்த பதியத்தை விண்ணப்பித்தார் விண்ணப்பித்துக் கொண்டே செல்ல அந்த பதியத்தை அவங்க விண்ணப்பிப்பாங்க கோயிலுக்கு செல்லுகின்ற பொழுது பாடிய அருமையான பாடல் அந்த பாடுகின்ற நேரம் பாடுகின்ற உணர்வு அந்த பாடுகின்ற சேர்கின்ற பொழுது உள்ள திருவருள் இப்படிப்பட்ட அருமையான பாடலை அங்கே அப்படி செய்கிறார் அந்த ஒரு பாடல் இன்னும் ஒரே ஒரு பாடல் மட்டும் இதை சொல்லாம இருக்க முடியல அதனால சொல்லுகிறோம் அதனால அந்த பெண்கள் எல்லாம் சின்னஞ்செறி வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி விளையாடுறாங்க சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுதான் வீடு கட்டுதான் வீடு கட்டுறது என்னன்னு கேட்டா எல்லாம் மண்ணுலதான் ஆனா அந்த பிள்ளைகள் என்னன்னா கடல் கொண்டாந்து அப்படியே முத்துக்கட போன தள்ளுதான் அதனால மணலை கொண்டு கட்டுல அந்த புத்துக்களை கொண்டே கட்டுன தருமணல் தங்கம் அந்த கடல்ல இருந்து வருகிற அந்த புத்துக்களை எல்லாம் வைத்து பருமணா கொண்டு பாவை நல்லா அதையே மணலா வைத்துக் கொண்டு அப்படியே வீடு பாரதி நம்ம எல்லாம் விளையாடுவோமா இன்னைக்கு வந்து கார்த்தியா அன்னைக்கு போய் முருகன் போய் வழிபடுவோமா எந்த வீட்டுல என்ன செய்யறாங்களோ அப்படியே பெரியவங்க எடுத்துக்காட்டா இருக்கிறது பெரியவங்க சின்ன படிகளும் இந்த மாதிரி விளையாடும் பெரியவங்க டிவியே திருப்பினா டிவியே தான் திருப்பம் அதனால பெரியவங்க கிட்டதான் இருக்குது எல்லாம் சிவ அதனால அந்த என்ன செய்யுது அந்த முத்துக்களை கொண்டு என்ன பண்ணுதான் என் கட்டுதான் அந்த பாவை நல்லார்கள் பருமணா கொண்டு பாவை நல்லார்கள் என்ன கேக்குறாங்களா மனம் செய்யும் நல்லூ வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னா வீடு கட்டின உடனே வீட்டுல என்ன பேசுவாங்க இன்னைக்கு சோமாரண்டி இன்னைக்கு அழகு கார்கு அப்படின்னு சொன்னா காலில் போய் எல்லாம் குடிச்சுட்டாங்க இது பண்ணிட்டு காலேஜுக்கு ஒரு கப் காட்சி ஆழ்த்த சொல்லி அதுக்கு எதையான வீட்டில் அப்படி மனம் செய்யும் இப்படியெல்லாம் திருப்பிள்ளைகள் கூட அந்த தெய்வத்தன்மை கலந்ததோடு விளையாடி கொண்டிருப்பார்களாம் பெருமனத்தானம் கொண்டி ரொம்ப அருமையான பாடலை இங்கே அது செய்தார் அது இந்த மாதிரி படிப்பதுதான் நமக்கு அந்த அந்த சொல்லிய பாட்டின் சொல்லுவதற்கேற்ப அந்த பன்னீர் ஏற்படும் இருக்கிறது சிவ சிவ இந்த பாடலை அருமையாக பாடியவாறு அவள் பாடினாராம் தேவர்கள் தேவர்தானும் திருவருள் புரிந்து நீயும் ஊப என்னாலும் இங்கு உன் உன்னிய மனத்தின் வந்தால் யாவரும் என் பால் சோதி இதனுள் வந்து எய்தும் என்று மூ உலகு ஒடியால் விம்ம முடித்துடது தான் வாயி பெருமாள் செய்தாராம் பா நீ உன்னை மனையாலும் இதோ இங்கே தோன்ற போகிற அந்த ஒடியிலே நீங்கள் கலந்து மேலம் அடையலாம் என்று அந்த ஞானதம்பருடைய திருவுள்ளத்துக்கு ஏற்ப கூடியவாறு உடனே அப்படி ஆகலாம் கோயில் உள் படமே கொள்கையால் பெருகும் ஜோதி வகுத்து காட்ட பாருங்க இப்போ எப்போ கோயிலுக்கு போற வழி இருக்கு இந்த ஒரு ஜோதியாய் தோன்றி அப்படி ஜோதியா இருக்கு ஒளியா இருக்கு அது ஒளியா இருக்கும் அதுக்கு இந்த வாயில் வேற ஒரு வாயில் தோன்ற மாதிரி இருக்கான் தனியா ஒரு வாக்குப்படி இருக்கிற மாதிரி எனவே அந்த பெரும் சோரியும் தோண்ட இவர் அந்த தோற்றிய எடுத்துக் கொடுத்த வாயில் இருக்க அந்த வாயில் வழியாக அவரு உள்ள நுடைய ராமம் நுழைய ஓகே கருணை தான் பெற்ற இன்பம் பிறனும் பெற வேண்டும் கருணை இந்த இன்பத்துல தான் மட்டுமல்லாமல் எல்லோரும் திருவுள்ளம் பற்றினார் பற்றினதுனால என்ன காட்டீர்புலி மன்னர் பாயின ஒளியால் நீடு பரஞ்சு உடற்பொழுது போற்றி மாயில் ஞாரம் வழி அருளி செய்வார் அங்கிருப்பவர்கள் எல்லாருமே இப்படி பெற்றால் தேவலான மனதில் பட்டு யான் பெற்ற இன்பம் பெருதை வையோம் அதனால் என்ன செய்யணும் உடனே அங்கே என்ன திருமண கூட்டம் அப்படி ஆடவர் பெண்கள் பலரும் அப்படி இருந்தார் இருந்தா வந்தவங்க போனவங்க இலகட்டத்தில் இப்படி எல்லாரும் இருக்கின்ற பொழுது இவர் அந்த ஒளியும் தோன்ற என்ன செய்தாராம் தான் பெற்ற இன்பத்தை பிறரும் பெற வேண்டும் என்று கருதிய திருவுள்ளத்தினாலே இன்னொரு பதியம் பாடுகிறார் என்ன பதியம் இது அந்த மாதிரி பாட முடியாதுங்களா ஞானமெரிதான் நமச்சிவாய சோழாம் இந்த ஆன்மா கரையேற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மந்திரம் இருக்குது அது எந்த மந்திரம் அப்படியே திருமந்திரம் தான் வேற மந்திரம் வேண்டியது எது நமச்சிவாய சோழாம் ஓம் நம சிவாய ஓம் நமசிவாய ஓம் நம சிவாய் என்று கூறுகின்ற மந்திரமே இந்த நம்மை அரையிறது கரையிறது அது அரிய மந்திரம் நல்ல உயரிய மந்திரம் அதனால் இந்த ஞானத்தை பெற்று அதன்படியாக வீடுபெயரடைகின்ற ஒரு வழி உண்டென்றால் அதற்குரிய மந்திரம் நம்முடைய நமைச்சிவாய சொல் என்பதுதான் நமச்சிவாயம் என்றெழுவார் சிறு சிறம்பில் இருக்கலாம் இருக்கலாம் அப்படி இரு வி சிற்பில் இருக்கலாம் மாதிரி இங்கே நமச்சிவாயச் சொலாம் என்று நமச்சிவாய திருப்பதிகத்தையங்கன் வானமும் நிலனும் கேட்கிவ முன்ன சொன்னது இந்த கல்லூர் பெருமணம் வேண்டா என்பது பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு பட்டா போதும் அந்த வேண்டுகோள் ஆனா இந்த நமச்சிவாய பதிகம் வானமும் நிலனும் கேட்க ஏ இதைக் கொண்டு எல்லா ஆன்மாக்களும் கரையறும் அது பெருமான் திருவுள்ளத்திலேயே ஆகப் பாடிய பாடல் கல்லூர் பெருமணம் வேண்டாம் நம் போன்ற எல்லார் அங்கு சென்றவர்களும் கரையிறதற்காக பாடியது வானமும் நிழனும் கேட்கல இந்த வானுலகத்தரும் சரி மின் உலகத்தரும் சரி யார் வந்தாலும் வராவிட்டாலும் பின்னரே போன்ற இதுதான் நமக்கெல்லாம் வீடறிவதற்குரிய வாயில் உண்டு உண்டால் அது இது அமைச்சிவாயம் தான் ஆதலால் வானமும் நிலனும் கேட்க அந்த பதிகத்தை அருணி செய்தாராம் எப்படி வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிரிதீர யாவரும் குரு என்ன இந்த திருமணத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் இந்த பிறவி நீக்கம் பெற்று வீடு பேட்டை அடைய வேண்டும் என்ற நினைவோடு அந்த பதிகத்தை பாடினார் அத முதல் பாட்டம் முதல் பாட்டம் கருதி தான் நிறைவாக அவருடைய திருவாயிலிருந்து வந்தது அப்போ இங்கே வந்திருக்கின்ற மனத்தில் வந்த அத்தனை பேரும் வீடு பேரைய வேண்டும் என்றால் எது நீங்க நம்முடைய பாசம் நீங்க பாச நீக்கம் எந்த சூத்திரம் பத்தாண்டு அவனே தானே ஆகிய எண்ணில் ஏகனாகிய மதமாயை தன்னோடு வல்வினை என்று ஒரு முழு போய் ஆனவம் கண்மாய் மூணுக்கும் இல்ல ஆனா சிவப்பேரு காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்பு காண உள்ளத்தை கண்டு ஆட்களில் அயரான்பின் அரண்களும் அப்ப பாச நீக்கம் பெற்றாலே அதன் வீடு பேரடி அதில் பாசமாம் பத்தறுத்து பாரிக்கும் ஆரிய சுவாமி அந்த பாசம் வரமாட்டேங்குது அதுக்காக அதையும் தருவானாடா ராஜா உனக்கு என்ன பாசம் வீட்டுல மேலையும் உலகத்து மேல்தான் பாச இருக்கா ஆமா சாமி சரி இந்த அதையும் போக்குறேன் பாசமாம் பற்றருத்து பாரிக்கும் மாரியனி நேத அருள் சாமி ஏற்கனவே டண்டா என்னன்னோ இருக்கேன் நெஞ்சில் வஞ்சம் போக மாட்டேன்டா ராஜா உங்களுடைய இருக்கேன் பெருந்தருணி பேரா அவ்வளவு நேரம் இருந்தாதான் அது போய் தொழையும் நிஞ்சில இருக்கிற வஞ்சம் கொஞ்சமா நெஞ்சமா இல்ல அதனால இந்த வஞ்சமெல்லாம் நீங்கிற வரைக்கும் நானே ஜிக்கிறேன்டா நீ என்ன கவலைப்படுற தான் தான் பெருந்தருணி பேரா அருமையா சொன்னாங்க விட வேணுமா நமக்கு இல்லவா திருவருள் தான் காக்கணும் ஆகவே ஞானமே நெறிதான் யாருக்கும் நமைச்சிவாயச் சொலாம் என்று ஆனசீ நமைச்சிவாய திருப்பதிகத்தை அந்த திருப்பதிகத்தை சொன்னாராம் அங்கன் வானமும் இரனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பெறவிதீர யாவரும் பூகையன் இந்த அருமையான பதிகத்தை பாடிய அளவில் இருக்கிற எல்லாக்களும் இந்த பெருமானுடைய திருவுகளை அடைய என்று திருவள்ளம்பருமுறை வெள்ளம் பரம்பு காண அதி உருவெனும் துயரக்கூட்டில் மயங்குவார்கள் திருமணத்துடன் சேவித்து முன் செல்லும் திறப்பினாலே மருவிய பிறவி நீங்க மண்ணு எல்லாரையும் அனுப்பி பிறகு தான் அந்த இந்த நமச்சிவாயப் பதியத்தை கேட்ட அளவிலேயே எல்லோருக்கும் அந்த ஈனமாம் பிறவி செய்ய தீர்ந்து அந்த பாசம் நீங்க எல்லோரும் அப்படி உள்ள ஜோதியர் கலந்தார்கள் அப்படி அந்த ஆன்மாக்கெல்லாம் வந்தவரெல்லாம் கலக்க தீர் பெருகு நீல முதல் தொண்டர் ஏர்கழிவு சிவபாத இருதயர் நம்பாண்டார் பாருங்க திருநீல் நக்கர் எல்லாம் கல்யாணத்துல போட இருந்து நடத்தி வச்சவங்க அறிவர்கள் அப்புறம் சிவபாதை இருபெயர் தன்னுடைய உடலப்பா நம்பாண்டார் அன்புடைய மாமனும் மாமியும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அல்ல நம்பாண்டார் சீர் ஆர் பெருமை பெரும்பானர் ஆரார் அவர் கூடவே இருந்து நான்காவது தலையாற்றில் இருந்து கூடவே பாடி இந்த கல்லூர் பெருமணத்துக்குறை சிக்கி அவ்வளவு புண்ணியம் அவருக்கு இருந்து துணைக்கருவி விருந்தவருக்கு வாசித்தவர் நான்காம் தலை ஆற்றில் தொடங்கியவர் அடியேன் வருகிறேன் சிக்கிறேன் அதனால அது அப்படியே போடவே இருந்து வந்து இந்த கல்லூர் பெருமனும் கூட அருமையா தன்னை அப்படியே கண்ணு தங்கி விட்டு அது கூட கொஞ்ச நேரம் சீக்கிரப்பார் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருப்பார் ஏன் அந்த பாட்டினுடைய பொருள்ல அப்புறம் இப்படிப்பட்ட அந்த பெரும்பான்மை இவரெல்லாம் தத்தம் துணிவியாரோடு கூட மற்ற ஏனையோர் அனைத்துலோர் பார் நளவு கிளை சூழ பன்னிகளோடு உடன்புக்கார் அவரவரும் தத்தம் மனைவி சுற்றம் எல்லாரும் பெரிய புண்ணியம் அந்த மாதிரி புண்ணியத்துல கலந்துருந்தோம்னா நாமெல்லாம் இவ்வளவு சீக்கப்பட வேண்டிய அது நமக்கு இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரியுது நடைபெறுது அதனால் நாம் இப்ப இருக்கிறோம் அணிமுத்தின் சிவிகை முதல் அணி தாங்கி சென்றோர்கள் பாவம் இதுவரைக்கும் சிவிகை தூக்கிட்டு வந்தாங்களே அறத்தாடு சிவிகை பொறுத்தானோட ஊர்ந்தான சிவிகை மேலே இருந்தவரும் விடுபெறுகிறார் சிவியை தூக்கியவரும் அதனால இப்படி அந்த அணி தாங்கி சென்றோர்கள் மணி முத்த மாலை புனி மடவார் மங்கலம் பெருகும் பணி முற்றும் எடுத்தார்கள் ஆசீர்வாத விளக்கினவங்க இது பண்ணுவங்க திடீர்னவங்க அந்த விளக்கு லேயசாத்து என்ன இருக்கும் அம்மா என்ன கொஞ்சம் ஊத்துக்கலாம் பாய்னால சொன்னவங்க கூட தான் எடுத்து ஊத்த வேணாம் சொன்னா அவங்கலாம் கூட சிவஜீவா நம்ம வழியில வரும்போது பண்ணி விடல ஐயா இங்கே முற்றுவதில் புரியுங்களேன் அது என்னங்க முற்றுவத பத்துதான் பாருங்க என்ன அப்படி வந்தவங்கலாம் சிவ இங்க யாரையும் குறிப்பேன்ல கற்பனை அதனால அப்படி வந்தவர்கள் எல்லாம் எனவே எல்லோரும் எல்லாம் இணையோர் அணிந்துள்ளோர் பார் நிலவு கிளை சூழ பண்டிகளோடு அன்புக்கார் எல்லாம் மனைவியரோடு அணிமுத்தின் தீகை முதல் அணிதாங்கிச் சென்றோடு மணிமுத்த மாலை பணி மடவார் மங்களம் பெருகும் பணிமுத்தம் எடுத்தால் படித்தனங்கள் எனி பாசம் துணிவித்த உணர்வினராய் தொழுது உடன் புக்கொடுங்கினார் அப்படி பார்த்தார் எல்லாரையும் பார்த்தார் என்ன வந்தவங்களை யாராவது ஒன்று கூட ஒருத்தரும் எஞ்சி இருக்கக்கூடாதுங்க அந்த எல்லோரும் சென்று ஜோதியில் கலந்த பிறகு என்ன செய்தாராம் அருவகை சமயத்தில் அருந்தவரும் அடையவரும் கூறு மணிமனிவரிடம் கும்பிட வந்தடைந்தாரும் சாதாரணமாக பார்க்க வந்த வேடிக்கை பார்க்க வந்தவங்க தான் கூட வேறு திருவருளினால் வீடு பெற வந்தாரும் ஈரல் பெரும் ஜோதியினுள் எல்லாரும் புக்கதத்தில் அத்தனை பேர் அந்த ஒடியிலே கலந்து பெருமானை அடைந்த பிறகு காதலியை கைப்பற்றி இந்த அம்மா பிடிச்ச அம்மா இருக்குதே இதை பிடித்தவர் பிடிச்சிருத்த கையோடு கூட அப்படியே அழைத்துக் கொண்டு கைப்பற்றி கொண்டு பழம் செய்தரு என ஒழியை பலமாக வந்தாராம் வந்து சீதகற்ற வந்தருணும் திருஞான சம்பந்தர் நாத நெடில் வள ஜோதி நன்னியர் அதன் உட்புக்கா புகுவார் போத முடிந்த வழி புக்கு ஒன்று உடனானா போத நிலை முடிந்தபடி இந்த பாத நீக்கம் பெற்றதுனால புக்கு ஒன்றி உடன் ஆனா சித்தாந்தம் புக்கு ஒன்றி அந்த ஒடியில் கலந்து உடன் அவன் ஆண்டவன் ஆண்டவனாய் இந்த அடிமை அடிமையாயிருந்து அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன் எங்க அப்படியே எல்லாம் அதோடு கலந்து எல்லாம் அதுவே ஆகிவிடுவதல்ல அத்துவிதம் அல்ல அல்லது இவரிடத்தில் இருப்பார் அவரிடத்தில் இருப்பார் துவிதமும் இல்ல அத்துவிதமும் அல்ல உடன் அதான் தைவது தான் இப்படி காட்டினார் அதே போல நாவுக்கரசும் மூவருடைய அந்த நிறைவு பதியத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு அமைப்பு வரும் இவர் பாடுது இது நிறைவு அதே போல அவர் பாடினது என் சொல்லி என்ன பெண்பெருமான் இனையடிக்கே என் நல்லால் என் சொல்லி என் நுகையனும் நான் எதை நினைப்பேன் எதை விடுவேன் எதுவும் தெரியுது அப்பா ஒரு திருப்பணிதான் வருது ஞாபகத்துக்கு வேற எதுவும் அதனால என் சொல்லி என் நிகேனோ அப்புறம் தண்ணிலேன் மற்றொரு கலைகனில்லேன் கடர் அடியே கைதொழுது காணினல்லால் கண்ணிலேன் இந்த கண்ணுக்கு என்ன படுதுன்னா திருவழிதான் தெரியுது கடறடியே கைதொழுது காணி நல்லா இதுல நான் எவ்வளவு நாள் பாது ஒன்பது வாசல் வைத்தாய் இதான் அடைச்சிட்டு வர சேர்ந்தாப்ல ஒரு நாளைக்கு அடைப்பியப்பா அப்ப ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் அன்னைக்கு நான் உன்ன சிவாயணம் என்றும் நம்ம சிவாயம் சொல்ல முடியாதுப்பா அதனால இன்னைக்கு நான் சொல்லும் போது கால்கை இருக்கும் போது என்ன ஆட்கொண்டினா நான் சொல்லிக்கிட்டே வந்துருவேன் இதெல்லாம் அருமையாக அப்படியே அந்த அந்த புக்கு பாருங்க அந்த புக்கு ஒன்று இங்க எப்படி சொன்னா அது அப்படியே அவர் அப்படி பெருமானே என்ன இருக்க எல்லாம் இது இதுன்னு உந்தது தானனை முன்படைத்தான் தானனை முன்படைத்தான் அப்புறம் அது அறிந்ததன் பொன்னடிக்கே நான் என்ன பாடலுதும் நான் என்ன பாடிட்டேன் ஆனா இதையே பெருசா கருதிட்டு நான் முத்தி பேர் கூட இப்படி யாரும் கிடைக்காத புத்தி பேரவர் வந்த திருள் கூடிந்து இப்படி ஒரு புத்தி பேரு யாருக்குமே இல்லையா அதனால என்னையா கிடைச்சது ஊன் உயிர் வேறு செய்தான் நோடித்தான் முத்தமணி இப்படி எல்லாம் அந்த மூன்று பதியே அந்த கருதி உணர்ந்து நாம கூட சீக்கிரமே கரையேறி கரையேறலாம் அந்த ஆராய்ச்சி என்ன பண்றது சொல்ல சொல்ல வேண்டும் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் திருப்பொன்பூர் பதிகத்தில் ஒரு பதிகம் பாடிட்டார் நல்ல ஞான சம்பந்தன் கரையன் நாளை போவார் கற்ற சூதன் நற்சாக்கியர் கிளந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமெனக்கருதும் குணமெனக்கருதும் கொள்ளை கண்டு நின்று திருவழி அடைந்தேன் என்று சொன்னார் அப்படியானால் சொல்லப்படாது வாயில தஞ்சு குடிச்சுட்டு சுவாமி இப்படி குற்றம்னு அவர் சொன்னதுனால அப்படி இருக்கலாமோன்னு சொன்னேன் சிவசிவ சிவசிவ அது குற்றம் நாங்க சொல்ல மாட்டோம் நம்ம சொல்றது விதி உண்டு வண்டி வண்டியா லாரி லாரியே ஏற்கலாம் நம்ம குற்றத்தை நாங்க போய் அவர்ல போய் இப்படி குற்றம் செய்வதா அப்படின்னா வேண்டாம் பேரட உட்காரா அப்படின்னு சொல்லி தான் அதனால அப்படி குற்றம் செய்யணும் குணமனக்கருதுன்னு சொல்லும் போது என்ன குற்றமாக இருக்கலாம்ங்கிறது ஒரு ஒருவர் இது சரிங்களா அப்படின்னு அப்படி போதில்ல ஞானம் நடவல்ல ஞான சம்பந்தன் அது ஒரு தனி ஆய்வு இப்ப அது வேண்டாம் இப்ப இவன் சம்பந்தம் வந்துட்டு போயிடலாம் அந்த பாட்டு ஞாபகம் நடவல்ல ஞான சம்பந்தம் என்ன செய்தார் பாட்டி ஒவ்வொருத்தன இதுதான் சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு அடிதான் அல்லவா சுந்தரே சொன்னார ஏகாரம் போட்டான் அவரே சொல்லிட்டு ஒருவர் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமணரை கழுவேற்றியது சந்தர்ப்பு பிடிக்காம எங்களை கழுவ ஏற்றினது அது குற்றம் செய்யும் உங்க சுந்தரமூர் சுவாமியில சொல்றாங்க அப்புறம் இன்னொருவர் என்ன சொன்னாங்க என்ன ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க இது ஒண்ணு சொல்லுவது உண்டு குற்றம் செய்யும் பணம் கேட்டதல்ல பணம் கேட்டதல்ல அப்பாவுக்காக கேட்டது இல்ல அதுதான் சன்னிதானம் சொல்லிட்டு இருக்க அதுதான் தேவலான்படுவது வேல்டிக்காக அப்பா கிட்ட பணம் கேட்குது அது அப்பா என்ன இயற்கையே சொல்லிருந்தார் அது அப்படியே வந்திருக்கு இங்க நம்ம இதுல வரும்போது திருவாரூர்ல வரும்போது அப்பாவும் இருக்கார் இருக்கும்போது ஞாபகம் வந்துருக்கு அப்ப கேக்கும்போது அப்பாவுக்காக வேல்டிக்கு பணம் கேட்கும் போது இதுவோ எமையை ஆளுமாறு மைக்கு இல்ல அது ஓ உனதுண்டமைக்கு இல்லையேங்கிறதுல கூட ஒண்ணு இருந்தா தானே கிடையாது அதுல என்ன அப்படின்னு கேட்டா இதுவோ எமைய ஆளுமாறு அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த பன்மையை தொழிற்சனவே கேட்டேன் அவர் இல்லைன்னு சுந்தர மாதிரி குஸ்தி போட்டு ஆமா என்னை அவன குறைச்ச பெரிய மாதிரி மின் உலகம் மண் உலகம் உண்மதே ஆட்சி நீதான் நடத்தினா இருக்க வீட்டுக்காரிய கேள்வி அவங்க கிட்ட நான் போறது இந்த பேனர் மால யார பொற்பீ மலைநாட்டிலிருந்து வந்த அவங்க உருகப்படுமானே சின்ன பையன் கிட்ட எங்களை விடாது நீ ஆமா சிறுவனையும் பெரிய கும்பலே தெரியல நீ ஒரு ஆள் தான் அடிக்கிற ஓடி ஓடி முடியும் அதனால நீயே கரைஞ்ச அல்ல இப்படி வந்து அவருக்கு போட்டா தோழமையும் தந்தனும் இறைவன் சொன்னதுதான் அதனால இப்படிதான் பாட முடியும் தோழமையாக தந்தனம் தரல அப்படியே ஆனால் அதுபோல முன்னொரு தரும் கேட்டு அவரு வாழாயில் இப்பதான் கேட்கிறார் அப்பவே என்ன செய்யணும் இதுவோ இனி ஆளு மாதிரி தெரியும் போது எடுக்கும்போது இப்பதான் கேட்கிறார் அப்படி கேட்கும் போது என்ன இப்படித்தான் ஆழணுமாங்கிற மாதிரி கேட்கறதுங்க அது வேணா ஒரு கால் சுந்தரத்தில் உள்ளபடி அது அதுவாக குற்றம் சொல்லக்கூடாது அது அதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க அது வேணும் மற்றதெல்லாம் சமணம் ஒண்ணு இவருத்தரா போறது இருக்கு அது இருக்கு இதுல சிலதெல்லாம் இது ஓரளவு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு பந்தோம் நான் திருமணம் உள்ள ஞான சம்பந்த நாவீனக்கரையர் அவர் தான் அவரே சொல்ற என்ன நான் பல நாட்கள் போயிட்டேன் அதனால போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன் அது சரி திருவுற அவரே சொல்ற நாளை போவார் எனக்கு விளங்கலை எனக்கு நான் எனக்குளங்கல எழு தேவார விளங்கிருக்கூடாது என்னதுன்னு தெரியணும் எனக்கு விளங்கலை எனக்கு விளங்கலைங்கிறது என்னையா தப்பு விரிந்தே எழுதியிருக்கேன் அவங்க கருத்து வேறு மகாசங்கிராந்தான் கூட ஏன் அவர் தான் ஆதி திராவிடர் மன்னிக்கணும் அவர் அந்த இனத்தவர் என்பதனால உள்ளூர் கோயில் கூட உள்ள போகலையே பெருமான் அல்லவா சட்டை விலகி ஏறும் பிள்ளாய் அப்படின்னு சொன்னி எங்க பிறந்தோங்கிறது அவர் தான் உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து உணர்ந்து நான் போக கூடாது போன தில்லுக்கு போன போது கூட என்ன கூட கூட கூட அந்த நகர் எல்லையை வளம் வர்றாங்க போகலையே பெருமான் தான் தீட்சரை விட்டு அப்பா தீட்சரை போயிடல அங்க இருந்த பெரியவர்களை விட்டு இது மாதிரி ஒரு வெளி எரி வளர்த்து அந்த எரிவெளியாக அவரை அழைத்துவாருன்னு சொல்ல எரி வளர்த்தேன் அவ்வளவுதான் நினைச்சதே தவறுனா சிவசிவா நான் ஒத்துக்க மாட்டேன் ஜென்மத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அது எனவே எனக்கு வளர்கல நாளை போவார் செய்த குற்றம் இன்னதென்று விளங்கிட்டுள்ளது என்ன பெரிய ஞானியா நானு மக்கு பயல்ல அதனால விளங்க வளர்ந்தேன் ஒத்து தெரியவே தெரியல எனக்கு கட்டசூதன் அவரு சாக்கியர் கல்லாலை அடிச்சுனால சொல்லும் கண்ணப்பன் அது எச்சில் சொல்லும் எச்சில் சொல்லப்படாதுங்கிறது தான் அவரே சொன்னார் கங்கை முதலாம் தீர்த்தம் எல்லாமே அதுதான்ப்பா அவன் வாயிலிருந்து வர்றதுதான்ப்பா நீங்க காசி கங்கை எல்லாம் போட்டீங்களே அலகாபாத் அதெல்லாம் அந்த தீர்த்தமே அவர் வாயில் இருக்குன்றார் அதனால அவர் செய்த குற்றம் கூட இன்னும் இல்லங்கல ஒரு கால உயிர்கொலை செய்து அந்த இடைக்கு எடுத்துட்டு போனார் ஆராயப்பட எதிர்களாலும் எடுத்த மொழியாலும் நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு நல்ல சமய உணர்வு தீர்ப்பு ஆமா எதிர்க்களாலும் எடுத்த மொழியாலும் ஏன் நம்ம காத்து கூட போட மாட்டோம் நாம போய் எடுத்தபடியே பட்டமன்ற போறது முதல் மடையறோம் அதனால சோதி கூட அதனால அவர் வந்து செய்து சரி வேணா அவர் புலால் உணவு செய்தார் கண்ணப்பன் கணம்புள்ளார் அது கூட எனக்கு விளங்கலை போது இதை எடுத்து விளக்க அரித்த என்ன திருவள்ளுவர் அன்புடையார் எல்லாம் தமக்குடையார் அன்புடையார் எண்பும் உரிய பிறருக்கு எலும்பாலும் கூட பிறருக்கு அவர் இதனாலும் உரியவராக எனக்கு அது விலங்கல் எனக்குற்றன்ியலந்தி சிலந்தி சிலந்தி செஞ்சது தப்பு தெரிய வாயினாலுமே என்று கருத்து பிராணி அதுக்கு தேர்ந்து வர நூல் எப்படி இருக்கும் சின்னதா இருக்கும் எப்படியே போய் அப்படியே தெரிஞ்சு அப்புறம் அந்த சிவலிங்க திருமேனி மறைகிற அளவுக்கு பாவம் அது என்னால் கட்டியது கொள்கை கண்டு பாட்டு அகத்திய தேவாரத்தில வந்து அதனால மற்றவர்கள் ஒரே எழுப்பு இதை பத்தி தெரியணும் அதனால் இன்னார் செய்த எனக்கு குற்றம் அரிய எனக்கு விளங்கவில்லை சிலந்தி எல்லாம் செஞ்சு சொல்லுவாங்க அப்படி சிறந்த செய்த தப்பு கண்டதும் தப்பு சிவசிவ சிவசிவா எனவே விளங்கவில்லை என்று அவர்கள் சென்று கொண்டு உடனான இல்ல யார் எழுந்தருளி புக்கதற்கின் பெருங்கூத்தர் கொள்ள நீரிய சோதி குறிநிலை அவ்வடி சுரப்பா இப்ப ஒளிமயமாக தோன்றி இத்தனை ஆன்மாக்களும் அந்த தன்னை அடைந்து வீடு பெயர் பிறகு அந்த சோதியும் தான் அடங்கிட்டு அந்த வழியும் இல்லாமல் போய் பழைய சிவலிங்க திரும்ப பழைய எனவே இவருக்கு என்றே ஒரு அமைப்பு தனியாக நிறுவி செய்த அறிவிப்பாடு தம்பழைய மன கோயில் தோன்றுதலும் கல்லி நீர் உலகத்துக்கு பேரில்லார் தெருமந்தார் பாத்தீங்களா பேர் இல்லாதவர் இதுக்கப்புறம் எல்லாம் அந்த வீட்டு போனோன்னு என்னையா நீங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்திருந்தீங்கன்னா எங்கயோ போயிருக்கலாம் அடாடான தலை கடஞ்சிக்கிட்டான் அஞ்சு நிமிஷம் தள்ளி வந்தவன் ஒண்ணுதான் நாம இருபது ஒன்றா ஒண்ணுதான் என்ன பசங்க பிற்பட தொடிந்து என் பெணி திருவாதத்துல நான் ரொம்ப பின்தங்கிட்டேன் சுவாமி இருந்தா அன்னைக்கு வந்திருப்பேன் ரொம்ப நான் பிற்பட்டவன் ஆகிட்டேன் அதனால பிற்பட்டொழிந்தவர்கள் நாமெல்லாம் இங்க இருந்து என்ன பண்றேன் எனவே கண்ணுதலார் திருமேனி உடன்கூட கவனியினார் முனிவர்களும் எண்ணில் ஏ தரப்புலாம் வந்து வர்றதுக்குள்ள நடந்து இந்த கோவில் பழைய கோயில் ஆயிட்டுதான் பார்த்த அவர்களும் பிற்பட குடிந்தேன் எல்லாம் திருவாரூகத்தையும் பாடிட்டு இப்படி அவர்கள் எல்லாம் பின்தங்கி எனவே அருந்தமிழாகிற சரிதை அடியேனுக்கு அவர் பாதம் தரும்படித்தால் அறிந்தபடி புதி செய்தேன் நான் ஞானசம்மன்ற வரலாற்றை நான் பாடிவேன் சொன்னேன் அவர் திருவடியை பின்பற்றி ஏதோ அந்த திருவடி தந்த பேட்டினால செய்தேன் இல்லைன்னு அடியனுக்கு என்ன தெரியும் இப்படி பெரியவங்கெல்லாம் சொன்னா நாம எந்த சொல்ல சொல்லி தெரியறது சொல்லவோ சொல்லும் அப்படி ஆகவே அது அறிந்தபடி புதி செய்தேன் தாரணி மேல் பெருங்கொடையும் திண்மனமும் பேருணர்வும் திருத்தொண்டாக்கி பருந்தகமை கலிக்காமனார் செய்தி வழுத்தீன் இனி நம்முடைய சொன்றை மிக அருமையாக செய்த ஏகோணாருடைய வரலாற்றை நான் சொல்ல இருக்கிறேன்